ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமூத்தனம் ஆக்சி யோகுத்தனர் யனத்னுடைய உயர்ந்த பிரயோஜனத்தை இங்கே உபதேசம் பண்ணுறார் அனைத்து ஷரீரங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அது எப்படி பார்க்குறான்னு சொன்னால் அனைத்து ஷரீரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் ஆத்மாவில் எல்லா ஷரீரங்களையும் யோக ஆத்மா ஈக்ஷதே யோக ஆத்மா ஆத்மான்னா மனசு யுக்த ஆத்மான்னு சொன்னால் இணைத்து கொண்ட மனசு எதனால் இணைத்து கொண்டது அப்படின்னு கேட்டால் யோகேன யுக்த ஆத்மா யோகத்தினால மனசை தியானத்தினால மனசை இணைத்து கொண்டது தியானம் எதை பற்றினதுன்னு கேட்டால் ஆத்ம தத்துவத்தை பற்றினதுன்னு தெரியும் நமக்கு ஆகவே ஆத்மாவில் எல்லா ஷரீரங்களையும் எல்லா ஷரீரங்கள்லையும் ஆத்மாவை அதாவது எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மானால் நம்ம என்ன நினச்சிடுவோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நினச்சிடுவோம் ஆனால் ஒரே ஆத்மாவில் தான் எல்லா சரீரங்களும் இருக்கிறதுன்னு ரெண்டாவதில் சொல்கிறார் முதல்ல எனக்குள்ள ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது முதல் படி ஆத்மாவில் தான் எல்லா உடம்புகளும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது படி முதல்ல ஜீவ புத்தி அப்புறம் பிரம்மபுத்தி அப்படியும் இதற்கு அர்த்தம் பண்ணுறது உண்டு எப்படி ஒரு கட்டடத்துக்குள்ள நிறைய ரூம் இருக்குது ஒரு ஒரு ரூம்லேயும் ஆகாஷம் இருக்குது இந்த ரூம்லேயும் பத்துக்கு பத்து இருக்குது அந்த ரூமில் இருபதுக்கு இருபது இருக்குது இன்னொரு ரூமில் நாற்பதுக்கு நாற்பது இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அந்த இதெல்லாம் நாம் தானே தடுத்திருக்கோம் ஆக ஸ்பேஸில் கட்டடம் இருக்கா கட்டடத்தில் ஸ்பேஸ் இருக்கா கட்டடத்திற்குள் ஆகாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இடைவெளி ஆகாயம்னா இடைவெளி அப்புறம் இடைவெளியில் கட்டடம் இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் கட்டடத்திற்குள் இடைவெளி இருக்கிறதுங்கிறது முதல்ல புரியறதுக்காக சொல்கிறது இடைவெளியில் தான் கட்டடங்கள் இருக்கின்றன இடைவெளியில் கட்டடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நம்ம சௌரியத்துக்காக கற்பிச்சிருக்கோம் ஆகவே இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மாத்ம தரிசனம் ஆத்மாவை பிரம்மமாக பார்க்கணும் ஆக தியானத்தினால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அனைவருள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான் ஏகாத்ம தரிசனம் ஆத்மா பலன்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம் நம்முடைய உடம்புகள் பல மனசு பல ஆனால் தன்னுணர்வும் பல இன்னும் சொல்லப்போனால் தனித்தனியாக நமக்கு தோன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது உண்மையிலே நாம் எல்லாரும் தனியாக கிடையாது ஒரே பிரம்மந்தான் மாயாசக்தியினால் பலவாறாக தன்னை வெளிப்படுத்துகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வாக்கியம் இருக்கு இதில் சர்வத்திர சமதரிசனா ஆகையினால் என்ன ஆகுறதுன்னா இந்த வேற்றுமையெல்லாம் உண்மை இல்லைங்கிற ஞானம் இருக்கிறதுனால எப்போவுமே எந்த இடத்துலையும் இவனுக்கு அந்த சமதரிசனம் இருக்குது அறிவால் எல்லாத்துலையும் இருக்கிற ஒற்றுமையை பார்க்குறான் இந்திரியங்கள்லாம் வேற்றுமை அனுபவத்தை கொடுத்தாலும் ஞானத்தினால அவன் ஒன்றாக இருக்கக்கூடிய அத்வைத தத்துவத்தை ஏகாத்ம தத்துவத்தை அவன் நன்றாக புரிந்து கொள்கிறான்னு அர்த்தம் ஈஷத்தைன்னா பார்க்கிறான்னு அர்த்தம் ஏதோ ஜோதி மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை சப்ஜெக்ட் வந்து ஒன்று வேற கிடையாது வேற வேறேங்கிறது ஒரு மாயத்தோற்றம்ங்கிறத உணர்ந்திருக்கான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஓரளவுக்கு நாம் புரிஞ்சுட்டுருக்கோம் ஆக சர்வபூதம் ஆத்மானம் எல்லா ஷரீரங்களுக்குள்ளும் இருக்கும் ஆத்மாவையும் ஆத்மாவில் எல்லா ஷரீரங்களையும் தியான யோகியானவன் உணர்ந்து கொள்ளுகிறான் அதனால் அவன் எப்பொழுதும் எங்கும் சமமான அத்வைத பரம்பொருளையே அவன் அறிவால் காண்கிறான் அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் பூமி சுழலுகிறது அப்படிங்கிறது நமக்கு அனுபவமாக இல்லாட்டாலும் அறிவினால அதை எப்படி ஆழமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை போல இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த அளவில் நாம சிந்தனை பண்ணியிருக்கோம் சர்வூதமாத்மானி சாத்மனி ஈக்ஷே யோக யுக்தாத்மா சர்வத் சமதர்சன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்